திணை நேர்களுக்கு வழக்கம் தினமும் ஒரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள்லான் வேலை மேலும் உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் போக்கி உறக்கத்தை தரக்கூடிய எளிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க ஒரு சின்ன செயல்முறையை பார்க்கலாம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி பனகர் கண்டு சேர்த்து அதனுடன் கால் தேய்க்கரண்டி மாசிக்காய் பொடி கால் தேய்கரண்டி ஜாதிக்காய் பொடி அரை தேக்கரண்டி கசகசா பொடி அதாவது கசகசா வந்து சாதாரணமாக அரைச்சா அரைப்படாது வெறும் வானலில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணினால் அரைப்படும் அதுலேருந்து அரை தேக்கரண்டி இடத்து இந்த தீநீரில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காய்ச்சியை பால் கலந்து இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இந்த தீநீரை பருகிட்டு தூங்கினோன்னா நல்ல உறக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு நீங்கி மன நிம்மதியும் கிடைக்கும் அது இந்த தீநீர் நரம்புகளுக்கு பலம் தரும் நமக்கு தூக்க வரல என் சாமனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னா நரம்புகளுக்கு கேடு விளையும் என்னென்ன இயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்